வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று உடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஜெயலலிதா ஆபத்தான நிலையில்தான் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதால் உண்மையை மறைத்து அறிக்கை வெளியிட்டோம் எனவும் அப்பல்லோ குழும தலைவர் பிரதீப் ரெட்டி தெரிவித்தார் மலைவாழ் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என முதல்வர் கே பழனிசாமி அறிவித்துள்ளார் காவல் நிலையங்களில் விசாரணை என்ற பெயரில் யாரையும் அழைத்து இனி துன்புறுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார் திருப்பதி கோயிலுக்கு காணிக்கை செலுத்துவதை லஞ்சம் கொடுப்பது என விமர்சித்த இயக்குநர் எஸ் சந்திரசேகர் மீதான புகாரில் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எண்ணூரில் சாம்பல் கழிவுகள் கொட்டப்பட்ட பகுதியில் மீன் காய்கறி நீர் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் அவற்றில் அபாயகரமான நச்சுக்கள் கலந்திருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நிபுணர் குழு தாக்கல் செய்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல்காந்திக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியுள்ளது ஆர் கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தியபடி கொடி அணிவகுப்பு மேலும் ஒரே நாளில் நூறு கோடி ரூபாய் அளவில் பணப்பட்டுவாட நடக்க வாய்ப்புள்ளதால் இந்த தேர்தல் மீண்டும் ரத்தாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்திய செய்திகள் எங்கள் முன்னால் எத்தகைய சவால் வந்தாலும் அதை அன்போடும் பாசத்தோடும் எதிர்கொள்வோம் என காங்கிரஸ் கட்சியின் ஏழாவது தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல்காந்தி நேற்று தனது முதல் உரையில் கூறியுள்ளார் தனிப்பட்ட விமர்சனங்களை ராகுல்காந்தி துணிச்சலான மனிதராக மாற்றியுள்ளது அவர் இனி கட்சியை தைரியத்துடன் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை உள்ளது என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பேசினார் வடகிழக்கு மாநிலங்களில் சிக்கிம் திரிபுராவுக்கு கடுத்தபடியாக மிசோரமும் மிகை மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலமாக வளர்ச்சியடைந்துள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார் நிலக்கரை சுரங்க ஊழல் வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடாவுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் இருபத்தி லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநிலங்களவையில் அமைச்சர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க அவைத் தலைவரின் அனுமதி கோரும்போது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று வெங்கையா நாயுடு கொண்டார் கர்நாடகாவில் மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆட்சியை பிடிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது என மாநில முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார் கணவன் அல்லது மனைவி அமெரிக்காவில் வேலை செய்வதை தடுக்க டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு கார் ஓட்ட அனுமதி அளித்ததை மோட்டார் சைக்கிள் லாரிகள் ஓட்டவும் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் ஜாமத்தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரண்டு பேர் பலியாகினர் பலர் காயமடைந்துள்ளனர் ஜெருசலம் விவகாரத்தில் டிரம்பின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடமாக கருதப்படும் நாஸ்ரேத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வணிகச் செய்திகள் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி ரூபாய் இரண்டாயிரம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு எம்ஜிஆர் கட்டணத்தை இனி மத்திய அரசு ஏற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு ஏற்ப வசதி வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார் பணமதிப்பு நீக்கத்தால் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு நன்மைகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச அந்நிய செலாவணி மையத்தின் சர்வதேச ஊடக ஆலோசகர் வில்லியம் முறை தெரிவித்தார் மொபைல் போன் தொலைக்காட்சி உள்ளிட்ட சில எலக்ட்ரானிக் பொருட்களுக்கான சுங்கவரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று தனது இருபத்தி டெஸ்ட் சதத்தை எடுத்ததில் ஸ்மித் மாஸ்டர் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் சாதனையை முறியடித்துள்ளார் ஆட்டநேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்துள்ளது சவுராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் நடத்தி வரும் டி தொடரில் ஜாம்நகர் மாவட்ட அணிக்காக ஆடிய ரவீந்திர ஜடேஜா ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர்களை விளாசினார் துபாய் சூப்பர் சீரீஸ் பைனல் தொடரில் இந்தியாவின் பி சிந்து ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்தார் பிரேம்ஜித் இன்விடேஷனல் டென்னிஸ் தொடரில் தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியில் ஸ்டீவ் வாக் மகன் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக வெளியான செய்திக்கு கவுண்டமணி மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வைபவ் சனா சம்பத் நடிப்பில் உருவாகி வரும் ஆர் கே நகர் படத்தின் உரிமையை தேனாண்டால் பிலிம்ஸ் பெற்றுள்ளது தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த அஜாதவாசி படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமயல் குறிப்புகள் நீத்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் நானும் ஒரு விதை போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்